الحمد لله الحمد لله الذي جعل السماوات بروجا وجعل فيها قمرا و سراجا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفتا لمن اراد ان يتذكر واراد شكورا الصلاه والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم اما بعد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 எங்களுடைய இந்த அமர்தலை அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் மீசான்ல ஹசனாத்துல சேர்த்தல்வான ஈமாளோட வாழ்ந்து ஈமாளோட உயிர் பிரி கூடிய பாக்கெட் அல்லா நம்மனை தந்தல்வானா இந்த பாவத்தை மன்னித்து நரக விடுதலை தரக்கூடிய காலம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ அந்த உன்னதமான ரமதானுடைய காலத்துல ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றி ஒரு பரதுடைய கூலியை அடைந்தவர்களாக ஒரு பருதை நிறைவேற்றி எழுவது பருதுடைய கூலியை பெற்றவர்களாக அல்லாவுடைய மாளிகையில அல்லாஹத்தி பேசப்படக்கூடிய பாக்கிய அடியானோட வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அடியான் அல்லாஹக்கம் நூத்துக்கு நூறு திரும்ப வேண்டும் படச்ச ரப்புடைய அந்த ரமத்தையும் மக்கிரத்தையும் நடை விடுதலையும் அடையணும் என்பதற்காக அடியார்களுக்கு அல்லாஹ் நேரத்தால் காலத்தால் இடத்தால் என்னென்ன சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வதற்குரிய பாக்கிய அல்லா கொடுக்கணுமோ அனைத்து சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் தெளிவாக நாங்கள் பார்ப்போம் என்றால் குரான் அல்லாஹ் ஈமானுக்கு எழுபது சட்சம் வாக்குறுதிகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார் நிம்மதியான வாழ்க்கை ஈமான் இருந்தால் ஈடேற்றத்துக்குரிய வாழ்க்கை ஈமான் இருந்தால் வெற்றி ஈமான் இருந்தால் பாதுகாப்பு ஈமான் இருந்தால் வானம் பூமியுடைய வரக்கூட் இது மாதிரி அல்லா ஒன்று ரெண்டு எழுபது சட்சம் வாக்குறுதிகளை ஈமானுக்கு வாக்களித்திருக்கிறான் உலகில் கேட்கிறார அந்த வாக்குறுதிகளை அல்லா ரமதானுக்கு வாக்களித்திருக்கிறான் சகோதரே யார்களே இந்த ரமதானுக்கு அல்லா தெளிவுபடுத்தினது மூணு மூணு விடயம் ஒன்று விடுதலைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் ரமலானுடைய மாதத்தோட தொடர்பு படுத்தாமல் படச்ச ரபுல் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துடன் மூனை மாத்திரம் வைத்திருக்கிறான் தொடர்பு ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் கிடைக்காமல் அந்த கிடைக்காமல் அந்த அந்த நரக விடுதலையை ஒரு மனிதனுக்கு அடைய முடியாது எங்களுடைய இபாதத் வானம் எத்தும் அளவுக்கு இருந்தாலும் இந்த உலகம் நிரம்பி இருந்தாலும் எங்கட இபாதத்தை கொண்டு எங்களுடைய அமலை கொண்டு எங்களுடைய தொழுகையை கொண்டு எங்களுடைய நோன்பை கொண்டு எங்கடாத் எங்களுடைய குரான் எங்களுடைய ஒரு இபாதத்தபாதத்தாக இருந்தாலும் எந்த இபாதத்தை கொண்டும் சுவர்க்கம் நிலைய முடியாது அபுதா ஷரீஃபுடைய ஹதீஸ் ஹசரத் ரசூல் அல்லாஹு அலி வசல்லம் அழகாக தெளிவுபடுத்தினாங்க உங்கள்ல யாரையும் அவர்களுடைய அமல் சோர்க்களை வைக்க சகாபாக்களுக்கு கவலை யார சுரலா கஷ்டப்பட்டு அமல் செய்யக்கூடியவங்க பகல்பூராக வெயில்ல காஞ்சி அடிமை வேலை செய்து வெ செய்து வயலில் கஷ்டப்பட்டுவிட்டு நாம் இரவுடைய நேரம் எல்லா இவாதத்தையும் நிறைவேற்றி இரவுடைய நேரம் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய கஷ்டப்பட்டு இவாதம் செய்யக்கூடிய எங்களை இவாதத்தை கொண்டு சுவர்க்கம் நுழைய முடியாதண்டா யார சூழல்லா உங்களுக்கு உங்களுடைய இவாதத்தை கொண்டு சுவர்க்கம் நுழைய முடியுமான்னு சகாபாக்கர் கவலையோட கேட்டான் நவியாக ஏந்த அமலக் கொண்டும் எனக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது சகோதரே அதற்கு ரசூல் அலைவாசலம் அவர்களுடைய அமல் வெறுமனே ரமதானுடைய காலத்துல மட்டும்தானா எங்கட இமாதத் எவ்வளவு அதிகரிக்கிறோம் ரமதானுடைய காலத்தில் பாவத்துக்கு நாங்கள் திரை போடுகிறோம் பாவத்தை விட்டு தன்னை தடுக்கிறோம் ரமதானுடைய காலத்தில் அதற்கு ரசூல் உடைய இமாதத் முந்தின பாவம்ாவம் மன்னிக்கப்பட்ட நபி பரிசுத்தப்படுத்தப்பட்ட நபி அதான்ஷா ரசி அல்லா அண்ணா செங்காங்கிவிடும் பாவத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்திட்டே அவ்வாறாக இருக்க புகாரி ஷரீஃபுடைய தெளிவுபடுத்துவதை போல ஒவ்வொரு நாளும் நபி அவங்க காலையில மாலையில நூறு தடவை எழுபது தடவை இஸ்திவார் செய்வான் பாமன்னிப்பு தேடுவான் பாவமே இல்லாத நபி அல்லாவிடத்துல பாவம் தேர்வாங்க நவீன கஷ்டப்பட்டு அமல் சரி செல்லுவாங்க நபி அல்லாஹு யதார்த்தமான ஒரு வார்த்தை அபலா அகூன அப்தன் சக்கூரா அல்லாவுக்கு அடிமைத்துவம் செய்யக்கூடிய ஒரு அடியானாக அல்லாவுடைய நெடமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சக்கூராக நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்க கூடாதான் நன்றியுடையவனாக மாற வேண்டும் முன்போன சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்னென்ன உபஹாரங்களை கொடுத்தானோ அனைத்து உபகாரங்களையும் கொடுத்துவிட்டு அல்லாஹ் சென்ற வார்த்தை ஒரே ஒரே வார்த்தை அதே வார்த்தையை தான் அல்லாஹ் எங்களுக்கும் செல்கிறான் அல்லா யாருக்கு ஆற்றலை கொடுத்தானோ அறிவு கொடுத்தானோ செல்வாக்க கொடுத்தானோ பணத்தை கொடுத்தானோ ஆட்சியை அந்தஸ்தானோ எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சென்ன வார்த்தை உங்களுக்கு என்னென்ன உபகாரம் தரப்பட்டிருக்கிறதோ அனைத்து நன்மத்திலையும் உங்களுக்கு தரப்பட்ட விடயத்தில அல்லாஹுடைய பொருத்தத்தை நாளைக்கு மறுமை நாளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் என் நாங்க யாரும் மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள் பாவிகள் அனைவரும் அனைவரும் ார யார்கள்த்திற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாவை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் இது குரான் ஒரு இரண்டு ஆயத்தல்ல ஒன்பதுக்கு மேற்பட்ட ஆயத்தில சத்தியமன்னு தெளிவுபடுத்தது மனிதன் யார படைச்ச அஹ் குரான் தெளிவுபடுத்தினான் மனிதன் யார் என்றால் அவனை படைத்து அவனிடத்தில் உபூதியத்தை ஒரு அடிமையாக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் லயத்து அவன் என்னை மறந்து அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறான் நான் அவனுக்கு கொடுத்த நேர்மத்தில் அந்த நிர்மத்திற்கு நன்றியுடையவனாக நான் எதிர்பார்த்தேன் லகூத் நர்மத்தை பயன்படுத்தி அதை பாவித்து அல்லாவை மறந்து வாழுகிறான் அவனுக்கு கொடுத்ததனாக மாத்துவதற்கு சிறந்தவனாக மாத்துவதற்கு படச்ச ரிசன் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய உன்னலமான காலம் தான் ரமலாடைய காலம் அந்த ரமவானுடைய காலத்தில் அவன் கொடுக்கக்கூடிய ரஹ்மத் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய பாவத்தை பரிசுத்தப்படுத்தி தந்து விடுவான் அந்த ரஹ்மத் கிடைக்கல என்றா நரக விடுதல் ஒரு நாளும் கிடைக்காது சகோதரே அல்லா மூனையும் இணைத்தது நோக்கமே இதனால அதற்கு ரசூலுள்ளாக எங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அமலாறு சுவர்க்கம் நுழைய முடியாதுண்டா அல்லாஹுடைய சுவர்க்கம் நுழைவதற்கு என்ன நிபந்தனை அந்த ரப்பு அல்லாஹ் சுவர்க்கம் நுழை என்ன அமல் தேவை அபி யோகம் எதுவும் கிடையாது ர அந்த அல்ல எனக்குண்டா அந்த ரொண்டுவிப்பான தவிர ஏன் அமல கொண்டு சுவர்க்கம் நுழைவிக்க முடியாது அதனாலதான் முஸ்லீம் சரீப்புடைய சகி ஆன ஒரு அமுதலி இஸ்லாம் அந்த ரிவாயத் அந்த அவுதலாத்துடைய முஸ்லீமுடைய ரிவாயத் அல்ல நன்மைய தீமையை நிற்பதற்கு நீ வைத்திருக்கு சென்ன வார்த்தை உங்களால பார்க்க முடியாது இல்லையா அல்லா நான் என்னுடைய கண்ணால பார்க்கணும் மயங்கி விழுந்துட்டான் மயக்கம் தெளிவடைந்தோட ரொம்ப இடத்துல கேட்கிறாங்கயா அல்லாஹ் குறைவான காலம் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் அதிலையும் அதிகமான காலம் உனக்கு பாவத்துல கழித்து உனக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் குறைமான காலம்தான் நன்மை செய்யக்கூடியவர்கள் இந்த குறைவான காலம் வாழக்கூடிய சமுதாயத்துடைய பெரும்பகுதி பாவத்தை கொண்டு இந்த மீசான் நிரம்பி விடும் அல்லா அவர்களுடைய எந்த அமலை கொண்டு மீசானை நிரப்ப போறாய் சகோதரர்களே படைச்ச அல்லா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு மாத்திரம்தான் அந்த மீசானை நிரப்பலாமே தவிர எங்கட அவங்களோட அமலை கொண்டு நிரப்புறதாக இருந்தா நெருங்கவும் முடியாது முஸ்லிம் சதீவுடைய ஹதீஸ் அழகாக தெளிவுபடுத்துறது நாளைக்கு மக்சருடைய மைதானத்தில ஆதமலை வருவாங்களோ முழு பேரையும் ஒன்று சேர்த்து கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய ஏடுகளை அல்லாஹ் கொடுத்து செல்வான் இந்த ஏட்டை வாசித்து பாருங்க இதுல நல்லமல் இருந்தால் என்னிடத்துல பண்ணுவாங்க நான் சுவர்க்குழி ஒரு பாவியான ஒரு அடியான் அல்லாஹ் கூப்பிட்டு செல்வான் இதோ பார் தெளிவுனாங்க ஒரு வெட்ட வெளியில பாலைவனத்தில மது வசருகி நல்ல கூறான ஒரு மனிதன் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தா எந்தளவு தூரத்துக்கு அவருடைய பார்வை எத்துமோ அந்த அளவு நீளத்துக்கு ஒரு ஏடு இருக்கும் ஏடுகள்ாரலகத்துடையில ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில தேடுங்க முயற்சி செய்வோம் அல்லா நரகத்தை விட்டு பாதுகாத்து அவரண்ட ஒரு நல்லவளும் இருக்கான் இப்பதான் நாங்க சூரத்திற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போது அந்த ஆயத்தை ஒதுக்கொண்டு வருவான் அந்த பாடத்துல தலை குணித்தவனாக இழிவானவனாக அழுதவனாக கைசேதத்துடன் கதறிக்கொண்டு வருவான் கிதாப் இந்த ஏடு எப்படியாப்பட்ட ஆச்சரியமான ஏடுயா போல உலகத்தில செஞ்ச முழு பாவத்தையும் கண்ணுக்கு முன்னால நூத்துக்கு நூறு பார்க்க ஆரம்பிப்பார் அல்லாத்துல செல்வாயா அல்லா முழுமையாக வாசிச்சு பார்த்துட்டு எந்த ஒரு நல்லும் இல்லையா அல்லா முழுக்க முழுக்க பாவம் அவனை சுகம் நினைப்பதற்கு அவனுடைய என்ன அமல் இருக்குது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நரக விடுதலை செய்வதற்கு என்ன அமல் இருக்குது ஒரு மலக்க கூப்பிட்டு அல்ல சொல்லுவான் இந்த பாவியுடைய தொண்ணூத்தி ஒன்பது ஏட்டையும் தட்டில வைங்க கூப்படியான் மொழிந்திருக்க கூடிய கனிமா இல்ல என்ற இந்த இருபத்தி நாலு எழுத்துள்ள வார்த்தை அதை எழுதுவதற்கு ரெண்டு இஞ்சி துண்டு இந்த தாழ் சோதரே மிச்சமாகிடும் ரெண்டு இஞ்சி துண்டு தாலிருந்தால் போதும் கலிமா எழுதுவது அந்த மலக்கப்பாத் அல்லா செல்வான் இந்தியான் ஒளிந்திருக்கக்கூடிய களிமாவை எழுதுகளை ஹதீஸ் அல்லாமுல்லாம் இந்த ஹதீசுக்கு ஹதீசுல் பித்தாப்பா துண்டு பிரசுரம் என்ற ஹதீசுக்கு பேர் வச்சிருக்கிறான் அல்லா அந்த மலக்கப்பாது செல்வான் இப்ப இந்த கலிமாவுடைய துண்ட மிசாங்க அடுத்த தட்டுல வை அடுத்த கட்டுல வைக்கப்படும் நீழும்பொழுது ஆனா மனிதர்களுக்கு மத்தியில நான் மறச்சி வச்சிருந்தேன் நீ பாவம் செய்யக்கூடிய நேரம் பாவி என்னத்தை நான் தெளிவுபடுத்திருந்தா மனிதர்கள் ஒன்னு ஒதுக்கி இருப்பான் உலகத்துல உன்னுடைய தவற மறைச்ச ரொம்ப முழு பாவத்தை வைக்கப்பட்டிமாவுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டு நீ சொர்க்கம் நுழைஞ்சிரு சோதரே அந்த ரஹ்மான் அவனுடைய ரஹ்மத்தை மாறி காலம் அந்த கபூர் அந்த சத்தார் அந்த அபூ அவருடைய பாவத்தை வாரி வழங்குற காலத்தில் இருக்கிறோம் அந்த ரஷ்னத்தை கிடைக்காமல் அந்த மக்களை கிடைக்காமல் சகோதரர்களே என்ன வாக்குறுதி இருந்தாலும் அந்த வாக்குறுதி அடைய முடியாது அதனாலதான் குரான் அழகாக ஹதீஸ் அலாஹா தெளிவுபடுத்தவே இதை தொடர்பு புனிதனாக மாறுவதற்கு பாவியாக இருக்கம் தொடர்பாகி படைச்ச அல்லாவுடைய சிந்தனையோட தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு சகோதரில் யார்களே படைச்ச ரபு அல்லா தந்த காலம் நூறு கொலை செஞ்ச பாவியை மன்னித்த ரபு அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டா விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால பாவத்தை மன்னிச்சு சுகம் கொடுத்த ரப்பு அல்ல எங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டானா விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு ஆண் மனிதர்கள் போகக்கூடிய வழியில அவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய அந்த மரக்கத்தை வெட்டி போட்டதுனால அல்ல அவனுக்கு பாவத்தை மன்னிச்சு சுயர்க்கத்தை கொடுத்த ரப்பு அல்ல எங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டானா அதேசலாத்தை இழிவுபடுத்தும் முயற்சி செஞ்சு அவங்களை அந்த காரூன் என்னிடத்துல திரும்பி ஒரு தலைவ மன்னிப்பு கேட்டிருந்தா அவனுடைய முழு சோதனையும் இல்லாமல் ஆக்கி அவனுடைய பாவத்தை மன்னிக்க தயார்ன்னு சொன்ன ரபு அல்ல காரூனை மன்னிப்பதற்கு தயாரத்தன்மை உள்ள ரூ அல்லாம் எதை மன்னிக்க சகோதரர்கள் மன்னிப்பதற்கு அல்லா எதிர்பார்த்து அடிவானத்துக்கு வந்து கேட்கிறார் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா யாரும் இல்லையா உங்களுடைய முறப்பாடு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா கம்மின் முஸ்தபில் தாயிப் செய்யக்கூடியவர்கள் யாரை கூடியவர்கள் யாரை பிரச்சனையை மண்டாடக்கூடியவர்கள் யாரை எந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களிடத்துல பாவ மன்னிப்பை காலத்தை தந்து நேரத்தை தந்து இருக்கிறானோ அந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்க எதிலேயோ கழிச்சு கொள்ள சகருடைய நேரம் அல்லா பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து கேட்கக்கூடிய நேரம் நாங்க தூக்கத்திலேயும் உணவுலையும் குடிப்பிலையும் இன்பம் அண்டு கொண்டிருந்தோம் இத்தாருடைய நேரம் இரவுடைய வணக்கத்துடைய நேரம் அல்லா நரக விடுதலையை விடுவதற்கு அல்லா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் நாங்கள் எங்கெங்கே எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கழிச்சு கொண்டிருந்தோம் சகோதரே இதனால கூடிய விடுதலை அடைவதற்கு அடைந்து எங்களுடைய திணற சீராக்குவோம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவார் ஏன் காரணம் தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹுடைய இரக்கத்தை விளங்குவதற்கு ஒரு ஆயப்போது ஒரு ஆய போதும் அல்லாஹ் யார தன்னிப்பதற்கு யாருடைய பாவத்தினாலே தன்னிப்பதற்கு அல்லா நரகத்தை படைச்சானோ படைச்சு போட்டு அல்லாஹ் மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிறான் உங்களுக்கு நான் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகத்தை எச்சரிக்கிறேன் சகோதரர்களே படைச்ச ரபு அல்லா எச்சரிக்கிறான் நீங்க உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அது வார்த்த அல்லும் தெ அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடைவதற்கு தந்த சந்தர்ப்பம் அல்லா இந்த ரமநாளுடைய சந்தர்ப்பம் அவனுடைய ரக்னத்தும் அப்புறத்தும் கிடைக்கும் அண்டா இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமா அல்லாத சகோதரர் விரார்களே நெருப்பா உலகத்தில் நாங்க பாவிக்கக்கூடிய நெருப்பை விட அறுபத்தி மடங்கு அது வெப்பத்தால கடினமானதுதான் நெருப்பு ஆகிறாரு நரகத்துடைய சகோதரர் விரார்களே அந்த நரகத்தில் அல்ல மூணு மூவாயிரம் வருடம் நெருப்பை எரிக்குகிறான் ஆயிரம் வருடம் நெருப்பை எரித்தான் அது சிவப்பு நிறமாக இன்னும் ஆயிரம் வருடம் நெருப்பை நிறமாக மாறினது வருடம் நெருப்பை நிறமாக மாறினதை சன்மான் நவியாதன் செல்றாங்க நபிசங்கும் அலைவசிலம் சென்னாங்க அந்த நெருப்பை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நேரம் அதனுடைய எரி ஜுவாலைகள் விளங்காது சாம்பலுக்கு கீழால் இருக்கக்கூடிய கறிக்கட்டைகளை போல அதில் கையை வைத்தால் தான் அதனுடைய வெப்ப வீச ஆகும் சகோதரர் இந்த நரகத்துடைய நெருப்பி அல்லா செல்லுகிறான் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏ அந்த நரகத்தை எரிப்பதற்கு நாம் உலகத்தில் பாவிப்பது போல கொல்லிகளை மரக்கட்டைகளை மட்டைகளை ஏனே ஏனைய விடயங்களை நாங்கள் பாவிப்பது கிடையாது அந்த நரகத்தை எரிப்பதற்கு நாங்கள் பாவிக்கிறது பாவிகளான மனிதர்களைத்தான் பிரான்சல்லது மனிதர்கள் தயார் செய்திருக்கிறார் சகோதரர் இருக்கார்களே பாவியலான மனிதர்களே அல்லா அந்த நரகத்தை எரிப்பதற்கு போடக்கூடிய நேரம் அந்த நரகத்துடைய நெருப்பு உலகத்துல பத்திர நெருப்புக்கு நாம பெட்ரோல ஊத்தினா எந்த அளவு எரியுமோ கடினமாக திருமதி சரிவுடைய தெளிவான ஹதீஷ் இவ்வாறின் நரக நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் பாவியல் நரகவாசியருக்கு அல்ல தண்டனையை கொடுத்துக் கொண்டே இருப்பான் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்றால் போல் தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் உலகத்தில நாங்க சூரிய வெப்பத்துக்கு பகல் நேரத்தில் ஒரு மணிக்கு ஆளம் மூணு மணிக்காலம் நாலு வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த சூட்டினால எங்களுக்கு எவ்வளவு குடிப்பின் பக்கம் தேவை எங்களுக்கு உணவின் பக்கம் தேவை சாப்பாட்டின் பக்கம் தேவை ஏன் கொஞ்ச நேரம் கயலாகும் பொழுது சாப்பிடுவது குடிப்பின் பக்கம் போல பசியுடையல்லா போடுவான் சகோதரசிக்கு பசி தேவை வரும் இப்ப பசியுடைய தேவை வந்தால் உணவை தேட வேண்டிய தேவை உணவை எங்க பிடித்து தேடுவதுவாசியை பார்த்து கத்துவான் மதில் ார்களே எல்லையும் கெஞ்சி கெஞ்சி கேட்கப்படும் ஆனால் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்பட மாட்டான் இறுதியாக அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு என்ன உணவு கொடுக்கப்படும் சகோதரே உலகத்திலே ஆடு மாடு மிருகங்கள் வாய் வைக்காத உணவுகளை தான் அல்லா அவங்களுக்கு உணவாக தயார் சூறால நாலு விதமான உணவு அல்லா தெளிவுபடுத்தினார் நாலு முள்ளுமரம் தள்ளி மரம் உலகத்தில் ஆடு மாடு வாய் வைக்காத முள்ளுமரத்தை அல்லாஹ் அந்த நரவாசிய பசியுடைய நேரத்தில் கொடுப்பான் அவங்களுக்கு வரி என்று அவங்களுக்கு மரம் கொடுக்கப்படும் சகோதரே உலகத்துல வளர்ற மாதிரி மண்ணுக்கு நடுவாலே தண்ணீர் ஊத்தப்பட்டு பசைகள் நரகத்துடைய அடியில் இருந்து வளர்ந்து வளரக்கூடிய மரம் நரகத்துடைய நெரும்புல தான் அது வளருது அந்த முள்ளு மரத்தை மலக்குமார்கள் உடைத்து புடுப்பாங்க நரகவாசியுடைய கையில இதை சாப்பிட்டோன்னு பசிய போக்கிக்கோ சகோதரே அந்த நரகவாசிக்கு தண்டனை தாங்க முடியாம எதிரி சாப்பிட்டு என்னுடைய பசிய போக்குவோம்னு சொல்லி அந்த உள்ளு மரத்தை அவங்களுடைய வாயில குத்துவாங்க தொண்டைகள் அப்படியே சிக்காகிடும் இப்ப தண்டனைக்கு மேல தண்டனை அதாபா நாங்க வேதனையை கூட்டிக் கொடுப்போம் சோதர நெருப்புல ஏதாவது ஒரு முள்ளு இருகிட்டா அல்லது ஏதாவது அப்படியே இருகிட்டா தற்கொண்டு தண்ணீரை குடிச்சாத என்ன செஞ்சிருவ சீராக்கி கொடுக்கணும் அந்த முள்ளு மரங்கள் இருகினத்தோட நரகவாசியை கலருவாங்க இப்ப தண்ணீருடைய மலக்குமார்கள் எந்த போட்டுவாங்க சுவர்க்கவாசிய உதவியும் செய்ய முடியாது இப்ப சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதில் வாசியில பார்த்து கத்துவாங்க ஆரோப்புகளை எங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது நரகத்துக்கு பொறுப்பான ஜன பார்த்து கதருவாங்க அவங்களும் இப்ப நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமாரியை எங்களை பிரச்சனையை தீர்த்துதான் எங்களுக்கு பிரச்சனை இந்த கஷ்டம் இப்படியே இருக்குமா எங்களுக்கு தண்ணீருடைய குடிமான கிடைக்காதான் சகோதரர் அந்த நரகத்துடைய மாலிகளை நரகத்துக்கு பொறுப்பான ஏனைய மலத்துமார்கள் கேட்பாங்க ஒரு வார்த்தைக்கும் நீங்க கடினத்தை பத்தி குரானும் ஹதீஷும் உங்களுக்கு தெளிவுபடுத்த அலம் பையினார் சகோதரர்களே அதோட இன்னொரு கேள்வி சேர்த்து உங்களுக்கு குரானும் ஹதீசும் தெளிவுபடுத்தினது மட்டுமல்ல இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு ரமதானுடைய பாக்கியத்தை தரலையா நரக விடுதலை உணவுக்கும் கதல் அந்த அனுப்பி குரானுடைய ஆயத்தை கொண்டு ஹதீஸ கொண்டு உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பத்தை தந்து அந்த நரக விடுதலையை அடைய வேண்டுமோ அனைத்து சந்தர்ப்பத்தை தந்தும் நீங்க உதாசீனம் செஞ்சு வாழ்ந்துட்டீங்க அப்பதான் அந்த எல்லாம் நமதானுடைய ஆனா நாங்க மறந்து வாழ்ந்துட்டோம் அல்லாவுடைய ராமத்தை அடையதுக்கு முயற்சி செய்யல அல்லாத அந்த முப்பிரத்தை அடைவதற்கு முயற்சி செய்யல இதனால நரகத்துடைய விடுதலையை அடைவதற்கு எங்களுக்கு இழந்துட்டோம் சகோதரில் அவங்களுக்கு அதுவும் சாதாரணமானதல்ல ஒரு ஆண் அல்லா தெளிவுபடுத்துறான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குடிபானம் எல்லை மீறி சூடாக்கப்பட்டது அவங்க உடம்பின்ல வெளியாக கூடிய சீல் செலங்கள் இதை அல்லா எல்லை மீறி சூடாக்கி அல்லாஹ் செல்வா இப்ப கொடுங்க சகோதரின் நீண்ட ரிவாயர் அவங்களுக்கு இரும்பு பாத்திரத்தில் ஊத்தி கொடுக்கப்படும் அதை புடிக்க முடியாது அவங்க தொண்டை வருத்தத்தை இல்லாமல் அல்லா செல்றான் வைரஸ் தகீசு அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீருடைய சூடு எப்படி என்ற அடுப்பில் வச்சு சூடாக்கி சூடாக்கி நெருப்புலையே இருந்து வத்தின கடைசி மண்டி என்ன எந்த அளவு சூடாக இருக்குமோ அந்தளவு சூடான தண்ணீர் அல்லா கொடுப்பாங்க குடிப்பதற்கு முடியாது சதைகள் அப்படியே துண்டு துண்டாக விழுந்துடும் அதை இன்னும் குடிக்கணும் சொல்லி நெருப்புவாங்க திரைமதி சரீபுரைய ஹதீஷ் மேலுதரு தலையுடைய அறவாசிக்கு வந்துடும் கீழுதரு தொண்டப்புலிக்கு வந்துடும் அதையும் எப்படி தண்ணீரை குடித்து வருத்தத்தை இல்லாமலா போனும் எடுத்து தொண்டையில ஊத்துவாங்க அவங்களுடைய கொடல்களை அல்லா துண்டு துண்டாக சகோதரர் நினைக்கலாம் இதனோட தண்டனை முடிஞ்சது இதனோட தண்டனம் முடியாதே தோள்கள் உங்களுடைய எலும்புகள் துண்டு துண்டாக போனாலும் நாங்கள் அதை புதுப்பித்து அதான் தண்டனையை உங்களுக்கு அனுபவித்துக் கொண்டே இருப்போம் சோதரிகளே இதனால இந்த பயங்கரமான நரகத்துடைய தண்டனையை எங்களால சுவைக்க முடியுமானதை நான் ஒண்ணு சாதாரணமான உலகத்துடைய நெருப்பால சூடாக்கப்படக்கூடிய ஒரு சூடான உணவை ஒரு சூடான தீய எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சூட ஆரம்பி ஆர வச்சு அதை பொறுத்திருந்து தின்னக்கூடிய நாம் குடிக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துடைய நெருப்பை தாங்க முடியாத எங்களுக்கு ஆசிராவுடைய தாங்க முடியுமா ஆகிராவுடைய குடிமானத்தை தாங்க முடியுமா ஆசிராவுடைய உணவை தாங்க முடியுமா ஆசிராவுடைய தண்டனையை தாங்க முடியுமா அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்படைவதற்கு தந்த ரமலாடைய காலந்தான் இது அதனால அதுல பதினஞ்சு நாளை முடித்துட்டோம் பிரம்மத்தும் பக்திரத்தும் கிடைத்ததா பட சரம்பு எல்லாம் அறிந்தவன் கிடைத்தட்டா எங்களை போல பாக்கியசாலி யாருமே இல்லை கிடைக்கலையண்டா எங்களை போல நஷ்டவா யாருமே இல்லை அதனால இறுதி பத்து நரக விடுதலை உடைய பத்து இப்பாதத்தில கழிப்போம் கழிப்போம் அதை வசல்லி பத்தை இப்ப அதிகப்படுத்துவாங்க முஸ்லீம் புகாரி சரீஃபுடைய ஹஜீஸ் தெளிவுபடுத்துவது மாதிரி நபியாவுங்க வந்தத்தோடு அவங்க கீழாடியை இறுக்கி கெட்டுவாங்க மனைமார்களை எழுப்பாட்டி விடுவாங்க அவங்க சொல்லுவாங்க கியாமத்தினால் நெருங்கி விட்டது இ பாதத்தில் ஈடுபடுங்க அந்த மஸித் நப்திகாப்பிலே கழிப்பாங்க சகோதரே இதனால படத்தரப்பு அல்லாஹூக்கூடிய காலம் சந்தர்ப்பம் நரக விடுதலையும் அடையக்கூடிய உமத்தில நம்மளவிலையும் அல்லா ஆகியாக ரஹ்மத்தியா அதை விட்டு தூரம் ஆகினவர்களையும் எங்களை என்ன வாக்களிப்பு வாக்களிப்பை அளித்திருக்கிறதோ அந்த வாக்களிப்பை எங்களுக்கு தந்திரியா யாரா உன்னுடைய நரே விடுதலை கட்டாயப்படுத்தியா என்னத்திற்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா யாரா ஈமோட வாழ்ந்து ஈமானோட உயிர்க்குரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல்